ஐயா வணக்கம் நற்றினை நேயர்களுக்காக தங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கொடுங்களேன் ஐயா வணக்கம் அன்பு நேயர்களே பெற்றோர்கள் வைத்த பெயர் எனக்கு மருதாசலம் என்பதாகும் என்னுடைய பெற்றோர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மருதமலை முருகன் பெயர்ல ரொம்ப பக்தியுடையவங்க அவங்க முருகன் இடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்திருந்ததுனால அந்த பெயரையே எனக்கு சுத்திட்டாங்க இப்ப ஒன்றியத்திற்காக நான் சூடி கொண்ட பெயர் தான் சூரியகாந்தன் தாயார் நிலத்தில் ஏக்கர் விவசாய பயிர்களில் ஒரு பகுதியில் சூரிய மலர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பயிர் செய்திருந்தார்கள் அமோகமான பிழ்ச்சி நிகழ்ந்திருந்த ஒரு தருணம் அப்போது அந்த இயற்கை வரத்தில் நின்று அந்த இயற்கை காட்சியை பார்க்கப்பட்டு என்னுடைய தனியார் அந்த உழைக்கும் பெண்களோடு இருந்து தலையெடுப்பு செய்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் தோன்றி நின்ற அந்த வியர்வை முத்துக்கள் சூரியகாந்தி மலர்களினுடைய அந்த தங்கம் போன்ற பழவளப்பு இவைகளெல்லாம் சேர்ந்து எனக்குள் இறங்கி ஒரு இலக்கிய பெயராக உருவாகி இந்த சூரியகாந்தனாக என்னை சிருஷ்டித்தது ரொம்ப அழகான ஒரு பேர் நல்லா இருக்கீங்க ரொம்ப அருமை பற்றி நல்ல ஒரு அறிமுகத்தை கோவை மாவட்டத்துல பேரூர் வட்டத்துல ராமச்செட்டிப்பாளையங்கிற கிராமம் ஓ அப்ப கிராமத்து சூழல் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் அப்படிங்களா ஆமா கிராமத்து சூழல் என்னுடைய பெற்றோர்கள் வந்து விவசாயிகள் அதனால விவசாயத்தோடு பின்னி பிடைந்த வாழ்க்கை எனவே நான் பிறந்தது வளர்ந்தது இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே கிராமந்தாங்க ரொம்ப சந்தோஷம்